கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹு சகோதரர்களே பெரியோர்களே எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தாலாவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தகவாவை கொண்டு வசீகத் நசிஹத் செய்து கொள்கிறேன் கணியமான சகோதரர்களே முதல் முதலான குடும்ப உறவோ மனைவி என்ற உதான் பெற்றோர்கள் என்ற உறவு முதன்மையான குடும்ப உறவு கிடையாது அவர்களை அல்லாஹு படைக்கிறார் ஆதம அலகி சலாத் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தூக்கத்தில் இருந்து எலும்பி பார்க்கிறார்கள் பக்கத்தில் ஒரு பெண் கேட்டார்கள் சொன்னார்கள் நீங்கள் என்னிடம் மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு என்னை படைத்திருக்கிறான் என்று ஹவா அலைஹிசாம் அவர்கள் சொன்னார்கள் நபி ஆதம் அலேஹி அவர்களும் ஹவ்வா அலைஹு அவர்களும் மனைவியாக வாழ்ந்தார்கள் நீண்ட சம்பவம் அல்லாஹு மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்னார் அந்த மரத்தை நெருங்கினார்கள் அல்லாஹு இருவர்களையும் உலகத்துக்கு அனுப்பி வைத்தார் உலகத்துக்கு வந்ததற்கு பின்னால் நபி ஆதம் அலிகி அவர்களும் ஹவ்வா அலைஹு அவர்களும் கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள் பின்னால் பிள்ளைகள் கிடைத்தது அதற்கு பின்னால் தான் ஏனைய ஏனைய உறவுகள் உருவாக ஆரம்பித்தது எனவே முதன்மையான குடும்ப உறவு கணவன் மனைவி என்ற குடும்ப உறவுதான் இறுதியான உறவும் இந்த கணவன் மனைவி என்ற உறவுதான் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்வார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் பெற்றோர்களை சகோதர சகோதரிகளை சாட்சா சாட்சி மாமா மாமி இவர்களை அவ்வளவு பக்கத்தில் வைப்பான் ஆனால் வாழ்க்கை என்பது கணவன் மனைவிடைய வாழ்க்கையாக தான் அவர்கள் வாழ்வார்கள் உலகத்திலேயும் இறுதியான குடும்ப வாழ்க்கை என்பது மனைவியுடைய வாழ்க்கை தான் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய பிள்ளைகள் மகன் மகளை திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் திருமணம் செய்து வைத்ததற்கு பின்னால் இவர்கள் பெற்றோர்கள் வாழ்வார்கள் பிள்ளைகள் மகன் மகள் கணவனோடு மனைவியோடு வாழ்வார்கள் எனவே முதன்மையான குடும்ப உறவும் இறுதியான குடும்ப உறவும் இந்த கணவன் மனைவி என்ற உறவுதான் அல்லாஹு தாலா இந்த உறவை பற்றி கொரானில் பேசியதை போன்று வேற எந்த உறவை பற்றியும் பேசவில்லை பெற்றோர்களை பற்றி சில வசனங்கள் பிள்ளைகளை பற்றி சில வசனங்கள் ஆனால் அல்லாஹு தாலா கணவன் மனைவி என்று வரும் பொழுதே மிக விரிவாக விளக்கப்படுத்தி சொல்கின்றான் எப்படி நடக்க வேண்டும் இதற்கு ரெண்டு விதமான காரணங்கள் முதலாவது அல்லாஹூ இந்த உறவினுடைய முக்கியத்துவத்தை விளக்கப்படுத்துகிறான் இதுதான் மிக முக்கியமானது இது சீர்குலைந்தால் வாழ்க்கையுமே சீர்குலை காரணம் வேறு எந்த உறவுகளும் எந்த காரணத்தைக் கொண்டு முறையமாட்டாது பெற்றோர்கள் என்ற உறவு ஒருபோதும் முறையமாட்டாது பிள்ளைகள் என்ற உறவு ஒரு நாளும் முறையமாட்டாது சகோதர சகோதரிகள் என்ற உறவு ஒரு நாளும் முறையமாட்டாது ஆனால் கணவன் மனைவி என்ற உறவு தலாக் என்ற ஒரே ஒரு வார்த்தையால் முறிந்துவிடும் ஒரே ஒரு வார்த்தை இதுவரைக்கும் ஹலாலாக இருந்த என்னுடைய மனைவி தலாக் என்ற ஒரே வார்த்தையின் மூலமாக ஹரமாகிவிடுவாள் அவளை பார்ப்பது கூட ஹரமாகிவிடும் இந்த ஒரே ஒரு வார்த்தையினால் அதனால தான் அல்லாஹு தாலா இந்த உறவினுடைய முக்கியத்துவத்தை விலக்கப்படுத்துவதற்காக வேண்டி கொரானில் பல இடங்களில் சொல்லி இருக்கிறான் அல்லாஹு அத்தாட்சிகளை பற்றி பேசுகிறான் சேர்ந்ததுதான் வானம் பூமியை படைத்தது அல்சினத்துக்கும் வால்வானிக்கும் உங்களுடைய பாத்தைகள் வித்தியாசமாக இருப்பது உங்களுடைய நிறங்கள் வித்தியாசமாக இருப்பது இது அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அதே போன்று நீங்கள் அந்த மனைவிடத்தில் மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்பையும் பாசத்தையும் உங்களுக்கு மத்தியில் போட்டியிருக்கிறான் மேலோட்டமாக பார்த்தால் விளங்க மாட்டாங்க கூடியவர்களுக்கு தான் இந்த உறவினுடைய முக்கியத்துவம் விளங்கும் கனியமான சகோதரர்களே நாங்கள் சொல்கிறோம் நான் நிக்காக செய்து விட்டேன் அவருடைய நிக்காக நான் சென்றேன் இவருடைய நிக்காஹுக்கு நான் சென்றேன் நிக்காக என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா நிகா என்றால் அரபு பாசையில் ஒன்று இன்னொன்றோடு சேர்ந்து கொள்வது ஒன்று இன்னொன்றோடு கலந்து கொள்வது இதுதான் நிகா புலமாக்கள் இதற்கு சில உதாரணங்களை சொல்கிறார்கள் இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா மலை ஒரு துளி பூமியில் விழுகிறது விழுந்ததற்கு பின்னால் அந்த மலை துளியும் மண்ணும் ஒன்றாகிவிடும் அந்த மண்ணையும் தண்ணீரையும் பிரிக்க முடியாது அதே போன்றுதான் கணவன் மனைவி என்று உறவும் இரண்டு உடம்புகளாக இருந்தாலும் ஒரே உயிர் பிடிக்க முடியாது நாங்கள் உறங்குவது கண்களை மூடித்தான் ஆக வேண்டும் கண்களை மூடினால் உறக்கத்தை பெறலாம் அதே போன்று தான் மனைவி என்று உறவு கனிமன சகோதரர்களை இன்னும் ஒரு ஒரு உதாரணத்தை எழுதுகிறார்கள் ஒரு கூரைக்கு ரெண்டு கம்புகள் அட்டப்பட்டு அதில் ஒரு கம்பு விழுந்துவிட்டால் கூரையே விழுந்துவிடும் உறவு அப்படிதான் இருவரில் ஒருவர் இல்லாமல் போனால் விட்டதற்கு சரி சமம் இப்பொழுது வாருங்கள் குரானுக்கு நிகாஷுடைய நிகாஷ் என்று பார்த்து இருக்கிறான் செய்யுங்கள் மிக பெரும் கண்ணியம் ஒவ் நாளும்ார்குசாரி கேட்பான் சைதான்களிடம் கேட்பான் நீ என்ன செய்தாய் ஒவ்வொரு சைதான்களும் சொல்வார்கள் நான் இப்படி செய்தேன் நான் இப்படி செய்தேன். நான் அவனை வலிக்கடுத்தேன் இவனை வலிக்கெடுத்தேன் சொல்வான் நான் கணவனையும் வரவேற்கத்தக்கவன் நீ தான் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் என்று அந்த இப்ளீஸ் வரவேற்பான் பாராட்டுவான் கணியமான சகோதரர்களே பெரியோர்களே சல்லம் அவர்கள் பொதுவாகவே மக்களோடு அன்பாக பாசமாக நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹு நபி நீங்கள் மகத்தான நட்புணத்தில் இருக்கிறீர்கள் சாதாரண நட்புணம் அல்ல மகத்தான நட்புணம் மற்றவர்களிடத்தில் நடிக்கலாம் ஆனால் அல்லாஹு தாலாவிடத்தில் ஒரு நாளும் நடிக்க முடியாது என்ன சொல்லப்பட்டதோ அதை தான் அலிக் வசல்ல அமல்படுத்தினார்கள் அதனால தான் சல்லு அலி வசலம் வாழ்க்கை வரலாறை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்நியவர்கள் கூட சல்லு அலி வசல்ல பெருமை பாராட்டி பேசுகிறார்கள் இந்தியாவுடைய அறிவின் சந்தை என்று பெயர் பெற்ற மகாத்மா காந்தி அவர் சொல்கிறார் நான் ஒரு மனிதனுடைய வரலாறை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று விரும்பினேன் ஆராய்ச்சி செய்தேன் ஆராய்ச்சியினுடைய முடிவாக நான் பெற்றுக் கொண்டதை அவருக்கு இவ்வளோ வெற்றிகள் வந்து சேர்வதற்கு காரணம் அவருடைய வாழ் பலம் அல்ல அவருடைய நட்புணம் தான் பொதுவான வாழ்க்கையிலேயே இவ்வளோ மக்களோடு அன்பாக பாசமாக நடக்கக்கூடியவர்கள் என்றால் மனைவியோடு எப்படி நடந்திருப்பார்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்தில் சிறந்தவர்தான் நான் என்னுடைய குடும்பத்துக்கு மிகச் சிறந்தவனாக இருக்கிறேன் என்ன செய்வார்கள் <Manchesteru> அதே சல்லிஸ்லாம் அவர்கள் செய்து காண்பித்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களை பெரியோர்களை சல்லிசல்ல மனைவிமார்களை விட்டு கொடுத்து நடப்பார்கள் ஒரு தடவை இரவில் இருக்கிறார்கள் தூக்கத்தில் இருந்து எழுந்து பார்க்கிறார்கள் அவர்களை பக்கத்தில் காணவில்லை நினைத்தார்கள் அலி வல்லாம் வேறு மனைவிமார்களே வீட்டுக்கு போயிருக்கலாம் உடனே போய் கதவை மூடிவிட்டார்கள் கொஞ்ச நேரத்திற்கு மேலால் வேறு மனைவாருடைய வீட்டுக்கு போய் வருகிறீர்கள் எனக்கு அவசரமாக போக வேண்டி வந்தது நான் போய் வருகிறேன் சொன்னார்கள் நான் நம்ப மாட்டேன் சொன்னுடைய கணவன் மட்டுமல்ல உறுதியாகிவிட்டது ஏசவில்லை முகத்தில் பாயமில்லை அடிக்கவில்லை வெறுமெனே சிரித்துக் கொண்டு போய் அப்படியே படுத்துக் கொண்டார்கள் இது தான் இதுதான் பண்பு கனியமான சகோதர்களே பெரியோர்களே ஒரே ஒரு ஆயத்தில் முழு வாழ்க்கையுடைய சுருக்கத்தையும் சொல்லிவிட்டார் நீங்கள் மனைவிமார்களுடைய ஆடை மனைவிமார்கள் உங்களுடைய ஆடை நாங்கள் ஒரு புது ஆடையை வாங்கினால் அழுக்கு படாமல் பாதுகாப்போம் பாதையில் போகும் பொழுது மிக கவனமாக போவோம் ஏன் எதுவும் தெரிவித்துவிடக் கூடாது சாப்பிடும் பொழுதும் கவனமாக சாப்பிடுவோம் புது ஆடையில் எதுவும் பட்டுவிடக் கூடாது அதே போன்றுதான் மனைவிமார்கள் அவர்களை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு மனைவிமார்களுக்கும் அதே தனமாக சொல்கிறான் உங்களுடைய ஆடை கணவன் நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டும் கணவனுடைய குறைகளை மறைக்க வேண்டும் கணவனுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் அப்துல் அழகி அவருடைய முறீதுடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு சென்றார்கள் முறியதுடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு செல்கிறார்கள் முறீதுடைய வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது கேட்டார்கள் சாப்பாடை யாருக்கு அமைத்தது முறை ஆரம்பிக்கிறார் வீட்டுக்குள்ளால் ஏன் அழகிறீர்கள் அந்த பெண் சொல்கிறாள் நான் உங்களுடைய முறையோடு நான் முப்பது வருடங்கள் வாழ்கிறேன் இது வரைக்கும் என்னுடைய சாப்பாடை புகழை சொன்னதே கிடையாது பாராட்டுங்கள் பாராட்டுவதில் என்ன ஆக போகிறது மனைவியை பாராட்டுங்கள் தந்தையை பாராட்டுங்கள் தாயை பாராட்டுங்கள் சகோதரியை பாராட்டுங்கள் சகோதரனை பாராட்டுங்கள் நண்பனை பாராட்டு போகிறது சகோதரர்களே பெரியோர்களே பொதுவாகவே அரபிகர்களத்தில் ஒரு வளமை இருக்கிறது மனைவியை நேசிப்பதாக மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக சொல்வதை கேவலமாக கருதுவார்கள் குறையாக கருதுவார்கள் அதே நேரத்தில் காதலியை நேசிப்பதாக பகிரங்கமாக சொல்வதை பெருமையாக நினைப்பார்கள் இது அரபியர்களுடைய சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது அவனுடைய பெயர் அல்ல மஜினோன் என்றால் அரபியில் பைத்திய காரன் அவன் உண்மையிலுமே பைத்திய காரணம் அல்ல மஜினோனின் விஷப்பி லைலா லைலாவுடைய நேசத்தால் பைத்தியம் பிடித்தவனை போன்று இருந்தான் அவனுடைய பெயர் சிம்ம அல் சிபாஜி இவர்கள் இருவர்களும் சகோதர சகோதரர்களுடைய மகன் மகன் மகள் அதாவது பிள்ளைகள் இவர்கள் சின்ன காலத்திலிருந்தே ஒன்றாக வளர்ந்தார்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள் ஒன்றாக படித்தார்கள் கால போக்கில் அது காதலாக மாறியது குடும்பத்தினர்கள் அதை விரும்பவில்லை இருவரையும் பிரித்துவிட்டார்கள் மதுநூனை வேறாகவும் லைனாவையும் வேறாகவும் பிரித்துவிட்டார்கள் இந்த மஜினோன் லைலாவுடைய வீட்டினுடைய செவத்தை முத்துமிடுவான் ஏன் செவத்துக்கு அப்பால் லைலா இருக்கிறார் மஜினோன் லைலாவுடைய ஊருக்கு போய் வரக்கூடிய நாயுடைய காலை கூட முத்துமிடுவான் ஏன் லைலாவுடைய ஊருக்கு இந்த நாய் போய் வருகிறது அங்கல வெறியாக இருந்தான் மஜினோடைய தந்தை பார்த்தார் என்னடா இதனுடைய மகனுக்கு நடந்ததே காமதுல்தாஹுக்கு அழைத்து போனார் காமதுலாஹுக்கு முன்னால் வைத்து சொன்னார் நீ எல்லா பாவங்களில் இருந்த இப்பொழுது செய்துவிடு மறந்துவிடுப்பெரும் கவிதைகள் ஏராளமாக எழுதப்பட்டிருக்கிறது அரபு இலக்கணத்துக்கு அவனுடைய கவிதையை ஆதாரமாக எடுக்கிறார்கள் அந்த பெரும் ஒரு அறிவாளி அந்த பெரும் ஒரு கவிதன் அவர் கவிதையை படிக்கிறார் இலாஹி தூ துமின் எல்லா பாவங்களிலிருந்து நான் தோபா செய்கிறேன் நேசத்திலிருந்து தோபா என்னுடைய உள்ளத்தில் இருந்து கலட்டி விடாதே என்று அவர் படிக்கிறார் இவர் அரபி வாசி இவர் அவருடைய காதலியை பெருமை பாராட்டி மக்களுக்கு மத்தியில் சொல்வதை நேசிப்பதாக சொல்வதை அவர் பெருமையாக நினைக்கிறார் இதே அரபிகள் மனைவியை நேசிப்பதாக பகிரங்கமாக சொல்வதற்கு வெக்கப்படுவார்கள் ஆனால் கற்று தந்தது இதற்கு மாற்றமானது ஒரு தரவை அமருகிறார்கள் உங்களுக்கு யார் மிக மிக மிக விருப்பமானவர் சொன்னார்கள் எனக்கு மிக விருப்பமானவர் யாரோ சுலம்தான் உங்களுடைய குடும்பத்தை பற்றி நான் கேட்கவில்லை உங்களுடைய மனைவி பற்றி நான் கேட்கவில்லை பொதுவாக யார் உங்களுக்கு விருப்பமானவர் அபூஹா என்று சொன்னார்கள் அபூ பக் கூட சொல்லவில்லை ஆஇஷா உடைய தந்தை என்று சொன்னார்கள் பகிரங்கமாக சொல்கிறார்கள் எனக்கு மிக மிக விருப்பமானவர் ஆஇஷா தான் இந்த பேச்சுவார்த்தை ரகசியமாக நடக்கவில்லை பெரும் ஒரு மஜிலிஸ் சல்லா அலிகளின் இந்த கேள்வியை சத்தமாக கேட்கிறார்கள் சத்தமாக பதில் சொல்கிறார்கள் கனிமான சகோதரர்களே பெரியோர்களே நாங்கள் எங்களுடைய மனைவிமார்களை நேசிப்பதாகவோ பெற்றோர்களை நேசிப்பதாகவோ சகோதர சகோதரிகள் நேசிப்பதாகவோ சொல்வதற்கு வெக்கப்படுகிறோம் சில வேலை அவர்களை விடவும் சொத்து செல்வங்கள் எங்களுக்கு பெரிதாக விளங்குகிறது என்ன அர்த்தம் இமாம் பெரும் ஒரு லுகவி அரபு பாசையில் தேர்ச்சி பெற்றவர்கள் குரானுடைய அதிக வார்த்தைக்கும் சரியான அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள் தேடிக் கொள்ள வேண்டும் பொதுவாக சிட்டியில் வாழக்கூடிய அரபிகள் பேச மாட்டார்கள் என்ன பேசுவார்கள் ஆனால் கிராமப்புறத்தில் வாழக்கூடிய அரேபியர்கள் இமாம் அழைகி மதா என்ற வாரத்தைக்கு அர்த்தம் தேடி கிராமப்புறத்துக்கு செல்கிறார்கள் ஒரு தாய் மகனோடு வீட்டுக்கு வேலையால் ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார் தாய்க்கு ஏதோ தேவை வந்தது வீட்டுக்குள்ளால் போனால் உம்மா நாய் வந்த அடுகு பிடிக்கிற புடவை எடுத்த அதுக்கு மேல உட்கார்ந்து கொண்ட மதா என்ற வார்த்தை அடுப்பு பிடிக்கக்கூடிய படவையை போன்ற மிக அற்பமானவைகளுக்கு பாதிக்கக்கூடிய வார்த்தை தான் மதா நாங்கள் எந்த சொத்து செல்வத்தை எங்களுடைய தலைக்குவினால் தூக்கி வைக்கிறோமோ எந்த சொத்து செல்வம் எங்களுடைய குடும்பத்தை விடவும் மேலாக விளங்குகிறதோ அந்த சொத்து செல்வத்துடைய பெருமதி இதுதான் தனியமான சகோதரர்களே பெரியோர்களே நாம் ஒவ்வொருவரும் விரும்புவது என்ன உலகத்தில் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது நோய் நம்பங்கள் இருக்கக்கூடாது பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்கக்கூடாது ஒரு மனமான சந்தோஷமான வாழ்க்கையை தான் நாம் உலகத்தில் விரும்புகிறோம் மனமான சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதெல்லாம் ரெண்டு நிபந்தனைகளை சொல்கிறான் முதலாவது நிபந்தனை யார் செய்கிறார்களோ நட்கர்மங்கள் செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ஏவலை எடுக்க வேண்டும் அல்லாஹு அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் விசுவாசம் கொண்டு அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை நாம் ஏற்று அல்லாஹு தாலா தடை செய்த விதயங்களை விட்டு தவிர்ந்து நடந்தால் பல நகிவான் வாழ்க்கை என்றால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல அது சந்தோஷமான வாழ்க்கை மன நிம்மதியான வாழ்க்கை உலகத்தில் அல்லாஹு தாலா மனமான வாழ்க்கையை தந்தான் என்றால் மனமான சுருக்கத்துடைய வாழ்க்கை கிடைப்பது நிச்சயம் வாழ்வாக அனுபவிக்க வேண்டும் அதற்கு நான் செய்ய வேண்டியது இரண்டே ரெண்டு தான் முதலாவது இஸ்லாம் இமான் அஹமது எங்களிடம் இருக்கிறது இரண்டாவது அல்லாஹுடைய கட்டளையை ஏற்க வேண்டும் அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர நடத்த வேண்டும் வாழ்க்கை மனமானதாக அமைந்தால் மௌத்தம் மனமானதாக அமையும் சல்லா வலைஹுமர்கள் வஃாத் தாக்கும் பொழுது அபுபக்தர் சித்திக் ரஜய் அல்லாஹுக்கு மதிநாள் இருக்கவில்லை நேராக வீட்டுக்குள்ளால் வந்தார்கள் யாரிடம் பேசவில்லை முகத்தில் ஒரு புடவை போடப்பட்டிருந்தது அந்த புடவையை அகற்றி முத்தமிட்டு விட்டு வார்த்தை சொன்னார்கள் உயிருடன் இருக்கும் பொது மணந்தீர்கள் அமையும் என்றால் அமையும் மனமானதாக அமைந்தால் வாழ்க்கை கிடைக்கும் வாசிகள் சொர்க்கத்தில் சென்று கொண்டு இருப்பார்கள் மலக்குமார்கள் வரவேற்பார்கள் வரவேற்கும் பொழுது முதலாவது சொல்வார்கள் அதற்கு பின்னால் சொல்வார்கள் மனக்கிரியர்களே நிரந்தரமாக சுரக்கத்துக்கு நுழையுங்கள் என்று சொல்வார்கள் எனவே மனமான சுரக்கை கிடைக்க வேண்டும் என்றால் மனமானதாக அமைய வேண்டும் மோட்சு மனமானதாக அமைய வேண்டும் என்றால் என்னுடைய உலக வாழ்க்கை மனமானதாக அமைய வேண்டும் உலக வாழ்க்கை மனமானதாக அமைய வேண்டும் என்றால் நாங்கள் விசுவாசத்தோடு அல்லாஹுதான் உடைய கட்டளை நாம் அமல்படுத்த வேண்டும் அல்லா கருத்தவைகளை தவித்து நடக்க வேண்டும் சகோதர்களே பெரியோர்களே இதுவரை திருமணம் முடித்தவர்களுக்கு தேவையான ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தவர்கள் எப்படி அப்பட்ட பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் நிக்காக அவர்கள் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் வலிமாவை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை மட்டும் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் சொன்னார்கள் ஒரு பெண் நான்கு நோக்கங்களுக்காகவே திருமணம் செய்யப்படுவார் முதலாவது அவருடைய சொத்து செல்வத்துக்காக வேண்டி அவளுடைய குடும்பத்துக்காக வேண்டி ஜமாலிஹா அவருடைய அழகுக்காக வேண்டி மார்க்கப்பற்றுக்காக வேண்டி தீனுடைய பெண்ணை திருமணம் செய்யுங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொன்னார்கள் வெறுமனே தீனை பார்க்காமல் குடும்பத்தில் வேண்டுமா திருமணம் செய்யுங்கள் மத்தவைகளை நீங்கள் தெரிவு செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்காது இவாம் ஒரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது அவர்கள் சொன்னார்கள் பெண் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுக்கு ஒன்று அதோடு அழகு இருந்தால் அதிகப்படுத்துங்கள் பத்து அதோடு அவளுக்கு நல்ல குடும்ப வம்சாவளி இருந்தால் இன்னொரு சைப்பரை அதிகப்படுத்துங்கள் நூறு அதோடு அவளிடம் சொத்து செல்வங்கள் இருந்தால் இன்னொரு சைப்பரை அதிகப்படுத்துங்கள் ஆயிரம் அழகு அந்தஸ்தி செல்வம் இவைகள் அனைத்தும் இருந்தே மார்க்கம் இல்லை என்றால் அந்த ஒன்றை போக்கிவிடுங்கள் மீதமாக கூடிய அனைத்துமே தான் எந்த பிரயோஜனமும் கிடையாது அழகிருந்தே பணம் இருந்தே குடும்ப அந்த மார்க்கப்பட்டும் இருந்தது என்றால் தான் அந்த பெண்ணுக்கு பெருமதி மற்ற மூன்றும் இல்லாமல் தீன் மட்டும் இருந்தாலே அந்த பெண்ணுடைய பெருமதி விலை மதிக்கத்தக்கது முடியாதது தனியமான சகோதரர்களே பெரியோர்களே அவர்கள் அலி ரதி அல்லாத் அவர்களை தன்னுடைய மகள் தேர்ந்தெடுத்தார்கள் அவர்களுக்கு அலிரதி அல்லாத் அவர்களை தெரிவு செய்தார்கள் ஆனால் உலகத்து அடிப்படையில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் அற்றவர் சல்லி கேட்டார்கள் உங்களுடைய மகர் என்ன மகர் என்ன கொடுக்க போகிறீர்கள் அலிரதி அல்லாஹு என்னிடத்தில் உங்களிடத்தில் எவ்வளோ நானூறு தீனார் என்று சொன்னார்கள் சலம்பா அலிகலாம்கள் சொன்னார்கள் அந்த உருக்கு சட்டையை கொடுத்து மகராக கொடுத்து திருமணம் செய்யுங்கள் அலிரதி அல்லாஹு சொல்கிறார்கள் என்னுடைய வலிமா எப்படி இருந்தது தெரியுமா அன்சாரிகள் கோதுமைவுன் மூலமாக அதன் மூலமாக கரை சமைத்தேன் இதுதான் என்னுடைய வலிமா கோல் காலங்கள் வரும் போத்துவதற்கு போர்வைகள் கூட எங்களுக்கு இருக்கவில்லை ஒட்டக தீனி போடக்கூடிய சாக்குகளை தான் நானும் பாத்திமாவும் போத்திரோம் அல்லாஹு தாலாம் அவர்களுடைய கடைசி காலங்களில் பறக்கத்து செய்தான் சாலிஹான பெண்ணை அலி ரஜய் அல்லா தெரிவு செய்தார்கள் சாலிஹான மர்மகனை தெரிவிக்க அலிரி காலங்களில் ஒரு வருடத்திற்கு எண்பதாயிரம் திருதம் ஜகாத்து கொடுப்பார்கள் அப்படி என்றால் அவரிடத்தில் எவ்வளவு சொத்து சில இருந்திருக்கும் அல்லாஹு தாலா வரக்கத்து செய்வான் அதில் எந்த சந்தேகம் கிடையாது மார்க்கப்பற்றை பார்க்க வேண்டும் என்பதனால் அழகையோ சொத்து செல்வத்தையோ அல்லது குடும்பத்தையோ பார்க்க வேண்டாம் என்பது அர்த்தம் கிடையாது முதலாவது மார்க்கப்பற்றை பார்க்க வேண்டும் பின்னால் குடும்பத்தை பார்ப்பதோ அவர்களுடைய குடும்பமும் குடும்பமும் ஒத்து போகுமா போகாதா அல்லது அழகாக இருக்கிறாரா இதை பார்ப்பது தவறு அல்ல பார்த்தோம் சொல்லப்பட்டு விட்டார்கள் வருகிறார்கள் என்னை திருமணம் பேசி வந்திருக்கிறார் நான் என்ன செய்வது அபோஜெகம திருமணம் செய்யாதீர்கள் அபோஜெகம் பெண்களுக்கு அடிக்கக்கூடியவர் ஏழையான் மனிதர் அவரையும் திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் அவரை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம் நாம் தெரிவு செய்தால் கணவனுக்கு வழிபடுவார்கள் அவருடைய கற்பை பாதுகாப்பால் கணவனுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பால் சகோதரிகளை பார்க்கலாம் சாட்சி மாமியை பார்க்கலாம் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அதிகமான பிள்ளைகள் இருக்கிறதா அப்படி என்றால் இவ்வளவு அதிகமான பிள்ளைகள் கிடைக்கும் அவர்களில் சிலருக்கு பிள்ளையை இல்லை அல்லது ஒரு பிள்ளை தான் என்றால் அந்த தாய் தந்தையை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுகிறார் இதை வைத்து முடிவு செய்யலாம் அவர்களுடைய மகள் என்னோடு எப்படி நடந்து கொள்வார்கள் கனியமான சகோதரர்களே பெரியவர்களே திருமணம் செய்வது ஒரு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாம் திருமணம் செய்தால் நன்மை கிடைக்கும் அதனால் அனைவருமே திருமணம் செய்தார்கள் கடைசி காலங்களில் வருவார்கள் அவர்களும் திருமணம் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் அரைவாசியை மார்க்குடைய அரைவாசியை பூர்த்தி செய்து விட்டார் திருமணம் முடித்தால் ஒரு பக்குவம் ஏற்படும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹை பயந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் இமாம் சொல்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களுக்கும் பூர்த்தியான நன்மை கிடைக்க வேண்டுமா அவர் நிகாஷ் செய்தால் தான் பூர்த்தியான கிடைக்கும் நிகா செய்யாமல் அவர் செய்யக்கூடிய நல்லவன்களுக்கு பூர்த்தியான நன்மை கிடைக்க மாட்டாது என்று எழுதுகிறார்கள் சகோதரர்களே பெரியோர்களே சில போது நிகா செய்வது ஒரு மனிதனுக்கு நிகாவுடைய தேவை இருக்கிறது ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அவளுக்கு சிலவிதங்கள் கொடுப்பதற்கு சக்தியும் இருக்கிறது தொழிலும் இருக்கிறது அப்படி என்றால் அந்த மனிதன் திருமணம் செய்வது வாஜிப் கட்டாயம் உங்களில் திருமணம் ஆகாதவர்களை திருமணம் செய்து அலேஹி இந்த ஆயத்துக்கு எழுதுகிறார்கள் திருமணம் முடிப்பதற்கு வசதி இருந்து அதனுடைய தேவை இருந்து திருமணம் முடிக்காமல் இருப்பது மிக பெரும் ஒரு குற்றம் கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே இதே தான் சொன்னார்கள் உங்களில் யாருக்காவது திருமணம் செய்யுங்கள் ஏன் அது கண்ணை பாதுகாக்கும் பாதுகாக்கும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் கனிவான சகோதரர்களே பகுதி அவர்கள் ஏழைகளாக இருந்து திருமணம் செய்கிறார்களா அவர்களுக்கு அல்லாஹு தாலா பறக்கத்து செய்வான் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவான் திருமணத்தையும் நாம் பெரிய பெரும் அளவு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய தேவையில்லை பத்து சவனுக்கு செய்ய முடியுமா பத்து சவன் செய்யுங்கள் இருபது சவன் பேருக்காக புகழு நாங்களே கரணியாக ஆக்கிக் கொள்ள தேவையாக செலவழிக்கலாம் அவர்கள் காட்டிய வழிமுறை இதுதான் அப்துல் ரஹ்மான் ஒரு அழகு மிக பெரும் செல்வந்த சஹாபி அசுரத்தில் முக்சா சு நன்மாராயன் சொல்லப்பட்ட பத்து பேர்களில் ஒருவர் மக்காவிலிருந்து வருகிறார்கள் அப்துமான் உங்களுடைய என்ன விஷயம் அப்துல் ரஹ்மான் ரஜயுதிரவு திருமணம் செய்து விட்டேன் உயிரிலும் மேலான முகமது சல்லாஹு அலிசல்ல சொல்லாமலே திருமணத்தை அவ்வளவு சிம்பிளாக வைத்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதர்களே எங்களை நாங்களே கஷ்டப்படுத்த வேண்டிய தேவை இல்லை எங்களுக்கு சொல்கிறதே ஒளிய கஷ்டப்படுத்தவில்லை கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே ஒரு மனிதருக்கு சரியா துறைய சட்டத்தின் பிரகாரம் ஒரு மனிதருக்கு ஒவ்வொரு நாளும் மனைவிக்கு ஆறுநூறு கிராம் அரிசி கொடுக்கலாம் ஏதாவது கறியும் வாங்கி கொடுக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஆடையும் வாங்கி கொடுக்கலாம் என்று இருந்தால் அவருக்கு திருமணம் செய்வது கட்டாயம் திருமணத்துடைய தேவை அவருக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் செலவினமும் கொடுக்க முடியும் என்றால் அவர் திருமணம் செய்வது கட்டாயம் அப்படி அவருக்கு ஒரு நாளைக்கு அறுநூறு கிரேம் அரிசி கொடுக்க முடியாது கடைக்கு ஏதாவது கொடுக்க முடியாது ஒரு முறை ஆடை வாங்கி கொடுக்க முடியாது பொறுமையாக இருக்கட்டும் இவர்களுக்கு சொத்து செல்வத்தை கொடுக்கும் வரை இவருக்கு சொல்லப்படக்கூடிய வழிகாட்டல் இவர் நோம்பு நோக்கட்டும் அந்த நோம்பு அவரை பாவத்தில் இருந்து தடுக்கும் எனவே கண்ணியமான சகோதரர்களே பிரியோர்த்தளே பிள்ளைகள் பயதை அடைந்து விட்டார்களாம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்காமல் பெட்ரோர்கள் இருக்கார்களாம் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய பாவங்களுக்கே பெட்ரோர்கள் பங்கு தார்களாம் for more lectures visit slhub